பதினேழு அல்லாஹுவின் தூதர் சல்லு அலிக வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களது வரிசைகளை நேராக அமைத்துக் கொள்ளுங்கள் இல்லை எனில் உங்கள் முகங்களை மாற்றிவிடுவான் இதை நோமான்வின் வஷீர் அதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள்